வணக்கம் நேரிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டென்மார்க் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிகாகோ நகரில் உணவு விடுதி ஒன்றில் தீப்பிடித்ததில் அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கப்பூரின் முதலாவது அரசு பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேலிய வான்படையினர் எகிப்து ஜோர்டான் சிரியா ஆகிய நாடுகள் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அமெரிக்காவின் அரசு தலைவருக்கான வேட்பாளர் ராபர்ட் கெனடி அவர்கள் பாலஸ்தீனர் ஒருவரால் சுடப்பட்டார் அடுத்த நாள் ஜூன் ஆறாம் தேதி அவர் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஈழப் போது சிவகுமாரன் என்பவர் காவல் காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது சைனைடு அருந்தி மரணமடைந்தார் இவர் ஈழ போரில் முதன் முதலில் சைனட் அருந்தி வீர அடைந்த முதல் தமிழர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யூரோப்பியன் எகானமிக் கம்யூனிட்டி ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் நீடித்திருப்பது குறித்த பொது வாக்கெடுப்பு பிரிட்டனில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செசல்ஸில் புரட்சி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் சுயாதீன தொலைக்காட்சி அரசுடமையாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சில பிராந்தியங்களில் வெப்ப அலை கடுமையாக வீசியது ஐம்பது டிகிரிக்கு மேல் வெப்பம் இந்த இரு நாடுகளிலும் சில பிராந்தியங்களில் பதிவானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆடம் ஸ்மித் இவர் ஸ்காட்லாந்து பொறியியலாளர் மற்றும் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான் மேனாட் கெய்ம்ஸ் ஆங்கிலேய பொறியியலாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜார்ஜ் ஜோசப் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முகமது இஸ்மாயில் இந்திய முஸ்லிம் அரசியல் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெட்ரிகோ கார்சியா லோர்கா ஸ்பெயின் நாட்டு கவிஞர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு டென்னிஸ் கபார்க் நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரிய ஆங்கிலேய இயற்பியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தஞ்சை ராமயா தமிழக கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வ ஆஜரத்தினம் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வ நவரத்தினம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கு ம செல்லத்துறை இலங்கை எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரமேஷ் கிருஷ்ணன் இந்திய டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மயில்சாமி தென்னிந்திய நடிகர் நகைச்சுவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யோகி ஆதித்யநாத் இந்திய மதகுரு மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரம்பா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஸ்டீபன் கேன் அமெரிக்க கவிஞர் மற்றும் புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ ஹென்றி அமெரிக்கை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரெங்கநாதன் ஸ்ரீனிவாசன் மொரீஷியஸ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவ சதாசிவ கோல்வால்கர் இந்திய அரசியல்வாதி ஆர் எஸ் எஸ் இயக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிவகுமாரன் சைனை அருந்தை உயிர் நீத்த முதலாவது ஈழ போராளி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மு சிவ சிதம்பரம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரொனால்ட் ரீகன் அமெரிக்காவின் நாற்பதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் நடிகர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கே கணேஷ் இலங்கை மலையக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் நியூசிலாந்தில் மரநாள் டென்மார்க் நாட்டில் தந்தையர் தினம் சுரினாம் நாட்டில் இந்தியர் குடியேறிய நாள் செசல்ஸ் விடுதலையினால் நாள் ருமேனியா ஆசிரியர் நாள் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே